172 அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவருடைய தண்ணீர் பாத்திரத்தில் நாய் பிடித்து விடுமானால் அவர் அப்பாத்திரத்தை ஏழு முறை கழுவட்டும் இதை அபு ஹரேரார் அலி அல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்